வணக்கம் நற்றினையின் நாளும் ஒரு விதை நிகழ்ச்சிக்காக விருதுநகரிலிருந்து சாமி வறுமையான குடும்பம் அது தந்தை மாபெரும் குடிமகனான ஊதாரி தாயார் இசைப்பாடம் நடத்தி கைக்கும் வாய்க்குமாய் வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தார் அவர்களது அழகு குறைந்த அருமை மகன் படிப்புக்கு செலவழிக்க அம்மாவால் முடியவில்லை ஏதோ ஒரு அலுவலகத்தில் எடுபுடி வேலைக்கு சேர்த்து விட்டாள் அன்பான தன்மகனை அம்மா அம்மா படும் கஷ்டத்தை மகனால் தாங்க முடியவில்லை ஆனால் அவள் விருப்பத்திற்காக அந்த அசட்டு வேலையில் அவனால் தங்க முடியவில்லை திட்டும் ஏச்சும் பேச்சும் வாங்கும் எடுபிடி பயலாக தன் வாழ்வு வீணாகிவிடுமோ என்று அவன் அஞ்சினான் மனப்போராட்டத்தின் முடிவில் எதிர்கால வாழ்வு பாழாகிவிடும் என்னும் பயமே விஞ்சியது வேலையை ராஜினாமா செய்துவிட்டு தாய்க்கு எழுதிய கடிதத்தில் அம்மா கடவுள் கொடுத்தது ஒரே வாழ்க்கை அதையும் ஆபிஸ்பையனாக வீணாக்குவது புத்திசாலித்தனமல்ல அதனால் வேலையிலிருந்து விலகிவிட்டேன் என்று எழுதினான் வாழ்க்கை அவனை தோல்விகளால் வளைக்க பார்த்தது அவன் அந்த தோல்விகளால் தழும்பேறி வாழ்க்கையை தன் வளைக்கும் வலிமை ஏறியவனானான் நாவல்கள் எழுதினான் தோல்வி கலை இசை விமர்சனகர்த்தாவாக அவதாரம் எடுத்தான் ஒன்றும் பலனில்லை அவன் திறமைக்கேற்ற திருப்பு முனை திறக்கவே இல்லை மீண்டும் அவன் ஒரு அவதாரம் எடுத்தான் ஆம் நாடக ஆசிரியனாக மாறினான் அப்போதுதான் ஒளிவெள்ளம் அவன் மீது பாய்ந்தது ஓஹோ என்று புகழ் பெற்றான் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு அவனை சென்று வந்தடைந்த அவன் முன்பு செய்த முடிவு ஆபிஸ் பையனாக வாழ்வை வீணாக்க மாட்டேன் என்ற தெளிவு எவ்வளவு உன்னதமானது என்று புலப்பட்டது யார் அந்த நாடக புலவன் பெர்நாட் ஷா விடாமுயற்சியும் தளர்ச்சியேற்ற தைரியமும் தான் ஷாவின் வெற்றிக்கான காரணங்கள் முயற்சி திருவனையாக்கும் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியை தரும் நன்றி விருதுநகரிலிருந்து அன்புடன் சாமி